வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா ஒருவனுடைய வாயை அடைத்து விட்டதால் அவனை வென்று விட்டதாக ஆகிவிடாது ஆம் ஒருவனுடைய வாயை அடைத்து விட்டதால் அவனை வென்று விட்டதாக ஆகிவிடாது என்கிறார் புத்தர் நன்றி வணக்கம்